ஏறி நின்றவர்களாக மதினாவாசிகளே உங்களிடையே உள்ள அறிஞர்கள் இங்கே இது மாதிரியான சௌரி முடியை உபயோகிப்பதை விட்டு தடை செய்யும் வகையில் பனு விசிரவேலர்கள் அடிந்ததன் காரணம் அவர்களின் பெண்கள் இதை அதாவது சவுரி முறையை தலையில் வைத்துக் கொண்டதுதான் என்று நபிசல்லும் அணிஹி இஸ்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என மாவியார் ரவி அல்லாஹும் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள் புகாரி ஐந்து முஸ்லிம் 2127,